ان الحمد لله ان الحمد لله ان الحمد لله الذي لا تراه العيون ولا تقالطه اللنون ولا يحيطه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدواهر يعلم وثاقيل الجبال ومكانينا بها وعدد قطر الامطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماه السماء ولا أرض أرض ولا بحر ما في قعر ولا جبل ما في وعر والصلاة والسلام على صيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المختبر المختار الذي أضاء القلوب بلوامع الألوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضات بالعشي والغدا وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان الى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والخيار اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام م ذلكم كتاب لا ريب فيه صدق صدق الله الله الله الله الله الله العظيم عمر بن رضي الله عنه قال قال رسول رسول صلى صلى عليه عليه وسلم وسلم لكل ما رواه البخاري في صحيح அல்லா கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் இந்த அகிலங்கள் வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் முத்து முழுதாக எடுத்து நடந்த உத்தமக்கள் தாப்கள் மேலும் செய்யாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹின் சலாத்தும் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளை எல்லாம் பிறப்பித்து இருக்கிறானோ அவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயந்த அளவு எடுத்து நடந்து மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ எங்களுக்கு ஹராமாக ஆக்கி இருக்கிறானோ அப்படியான விஷயங்களை விட்டும் முற்று முடிதாக தகர்ந்து கொள்ளும்படியும் முதற்கன் எனக்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாவின் அச்சமாம் அந்த தப்புவாவை கொண்டு வசியத்தும் நத்தியகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியணிக்க அல்லாவின் நகரே தங்க மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தை அடைந்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த முகர்றம் என்ற மாதத்தின் மூலமாக ஆயிரத்தி முப்பத்தி புதிய வருடத்தை நாம் எல்லோரும் இந்த மாதத்திலே ஆரம்பித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய புது வருடம் ஆரம்பித்து என்ற அந்த மாதம் மலர்ந்து விட்டால் எல்லா இடங்களிலும் ஊர்களிலும் நாங்கள் உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் வாழ்வதா சாவதா என்ற அந்த கேள்விக்கான தீர்க்கமானது ஒரு முடிவை ஆழமானது ஒரு பதிலை சொன்ன ஒரு பிரயாணமாக இந்த ஹிஜரத்துடைய பிரயாணம் கருதப்படுகிறது கண்ணியமானவர்களை சமூகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான முஸ்லிம்கள் இந்த இஜரத்துடைய பிரயாணத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அந்த மக்கட்டு நகரை விட்டு பிரசோனமாகி பல்லாஹ் மன்னர்கள் தலை தரிக்க தப்பி ஓடிய பயணம்தான் இஜரத்துடைய பிரயாணமாக இருக்கிறது அந்த மதியனத்து மண்ணை நோக்கி கவி அவர்கள் தலை தாழ்த்தி தோற்று ஓடிய பயணமாகத்தான் இசரத்துடைய பிரயாணம் இருந்து கொண்டிருக்கிறது என்று அதிகமான முஸ்லீம்கள் நவியவர்கள் தோற்று ஓடிய பிரயாணம் ஓடிய பிரயாணம் என்று நாங்கள் நினைத்து கண்ணியமானவர்களே பிரயாணம் அப்படி நவியவர்கள் தோற்று ஓடிய பயணம் அல்ல நவியவர்கள் தலை தாழ்த்தி தப்பியோடிய பயணம் அல்ல மாற்றமாக நத்த இவகத்திலே நகர்ந்து கொண்டிருந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் எழுச்சியுடைய சிறுத்தை பாய்த்தலாக இந்த முதலாவது அடிக்கல்லாக பிரயாணம் கருதப்படுகிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்தவர்கள் இந்த உலகத்திலே மேற்கொண்ட அந்த ஏகத்துவ போராட்டம் இந்த உலகத்திலே மேற்கொண்ட லட்சிய பயணத்தின் மிக முக்கியமான மைல்கல்லாக இந்த பிரயாணம் தன்னகத்தே உள்ளடக்கி இருக்கிறது என்ற ஒரே காரணத்தினால்தான் அதற்கு அமர் அப்துல் ஹத்தாம் ரவி அல்லா சன்மு அவர்கள் இஸ்லாமிய வருடத்தை கழிப்பதற்காக இஸ்லாமிய நாட்காட்சியின் முதல் வருடமாக கருதுவதற்காக இந்த வருடத்தை இந்த வருடத்தை உரவர்கள் இஸ்லாமிய நாட்காட்சியின் முதல் வருடமாக முதல் அவர்கள் நியமிக்கிறார்கள் அவரது உமருடைய காலத்திலே அவர்களுடைய அமைச்சரவையில் இந்த விடயம் விவாதத்திற்கு முன்வைக்கப்படுகிறது அவரது உமரவர்கள் கேட்கிறார்கள் அந்த அமைச்சரவையிலே சகாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மூத்த சகாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கேட்கிறார்கள் நாங்கள் யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த நாட்காட்டியை அந்த கலந்தரை எங்களால் பின்பற்ற முடியாது முஸ்லீம்களுக்கான தனியாக ஒரு நாட்காட்டி உருவாக்கப்பட வேண்டும் நிறுவப்பட வேண்டும் அந்த வகையில் முஸ்லீம்களுடைய அந்த வருடத்தின் முதல் மாதமாக முஸ்லீம்களுடைய அந்த வருடத்தின் முதல் வருடமாக எதனை தீர்மானிக்கலாம் என்ற கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு சில கருத்து சொல்கிறார்கள் அமீரன் அவர்களே நவியவர்களுடைய சிறப்பை முதல் வருடமாக வைக்கலாம் நபியவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கப்பெற்ற அந்த வருடத்தை முதல் வருடமாக அமைத்துக் கொள்ளலாம் அல்லது பதில் யுத்தத்திலே வெற்றி கண்ட வருடத்தை முதல் வருடமாக கொள்ளலாம் மக்காவுடைய வெற்றி கிடைத்த வருடத்தை நவியவர்கள் மரணித்த வருடத்தை தியானுடைய பிரயாணம் மேற்கொண்ட வருடத்தை மேற்கொள்ளலாம் என்று ஒவ்வொரு சகாவியும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஹசரத் ஒமர் அப்துல்லா ஹத்தாப் ரவியர்ல முர்மு அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருகிறார்கள் இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு திருப்பு அமைந்த ஒரு பிரயாணம் இருக்கும் என்றால் இந்த மார்க்கத்துடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்த ஒரு நிகழ்வு இருக்கும் என்றால் அது ஹிஜரத்துடைய பிரயாணமாகத்தான் இருக்கிறது ஹிஜரத்துடைய பிரயாணத்தை நவீன மேற்கொள்ள முன்னால் இந்த வளர்ச்சி இந்த மார்க்கே வேகத்திலே நகர்ந்து கொண்டிருந்தது எப்பொழுது இதரத்துடைய பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டதோ அதற்கு பின்னால் மிக வேகமாக இந்த மார்க்கம் பரவ ஆரம்பித்தது கண்ணியமானவர்களே எனவே ஹசரத் உமர் அவர்கள் நபி அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி மேற்கொண்ட அந்த ஹிஜரத்துடைய பிரயாணத்தை தான் அந்த நிகழ்வை தான் இஸ்லாமிய வருடங்களின் முதல் வருடமாக தீர்மானிக்க வேண்டும் அதனைத்தான் கணிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவரது உவரவர்கள் வருகிறார்கள் கண்ணியமானவர்களே அந்த அளவுக்கு யதார்த்தங்களையும் இந்த மாதம் பொதிந்திருக்கிறது இஸ்லாமிய புது பொதிந்திருக்கிறது கண்ணியமானவர்களே இந்த ஹிஜிரத்துடைய பிரயாணத்தை வந்தவர்கள் மக்காவிலே இருந்து வெளிப்பட்டு எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் முன்னாயட்டங்களும் இல்லாமல் திடீரென மக்காவிலே இருந்து வெளிப்பட்டு எந்த ஊருக்கு செல்லலாம் எந்த நகரத்திலே தஞ்சம் புகுந்து விடலாம் என்று நவியவர்கள் தடுமாறி தள்ளாடி கடைசியிலே மதியனத்த நகரிலே நவியவர்கள் தஞ்சமடைந்தார்கள் என்பது அல்ல மாற்றமாக இந்த இதரத்துடைய பிரயாணத்துக்கு தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் நவியவர்கள் செய்து கொள்கிறார்கள் பிர நாங்கள் படிக்க வேண்டிய படிப்பினை என்ன நபி அவர்கள் வருடங்களை தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த ஹிஜரத்துடைய பிரயாணத்தின் மூலமாக முஸ்லீம்கள் நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன அதனைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த மக்காவிலே இருந்து வெளிப்பட்டு மதீனாவை போய் சேர்ந்து விட்டார்கள் என்பது அல்ல இந்த பிரயாணத்தை என்னுடைய பிரயாணத்தை அமைத்துக் கொள்ளலாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அடிக்கல்லை மதீனத்து நகரிலே வைக்கலாம் என்பதற்காக நபி அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஆன்மீக ரீதியாக பூதிகவியல் ரீதியாக புவியியல் ரீதியாக நவியவர்கள் மதியனத்து மக்களை பார்க்கிறார்கள் மதீனாவுடைய கலாச்சாரத்தை நவியர்கள் பார்க்கிறார்கள் இந்த பூமியுடைய எந்த பகுதியில் மதியனா அமைந்திருக்கிறது எந்த பாதையில் அமைந்திருக்கிறது நவியவர்கள் புவியியல் ரீதியாக மதீனாவை நோட்டமிடுகிறார்கள் இப்படியான முன்னேற்பாடுகளுக்கு பின்னால் மதியனத்து நகரை நோக்கி பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு நவியவர்கள் வருகிறார்கள் கண்டியமானவர்களே இந்த பிரயாணத்தை மேற்கொள்ளும்படி அல்லாவுடைய கட்டளை நவியவர்களுக்கு வந்ததன் பின்னால் அல்லாஹுடைய முடிவு வந்ததன் பின்னால் வந்தவர்கள் அல்லாஹுடைய நேரடி கட்டளை வந்திருக்கிறதே அல்லாஹுடைய நேரடி கண்காணிப்பில இந்த பிரயாணத்தை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் எனவே எனவேடைய பிரயாணத்துக்காக எனக்கு கொண்டு வரப்பட்ட அந்த மெகா ஸ்பீட் வாகனம் என்ற வாகனம் எனக்கு கொண்டு வரப்படும் அந்த வாகனத்திலே அமர்ந்து பின்னுலகத்திலே பறந்து சென்று மதீனாவிலே இறங்கி விடலாம் அல்லது அறுநூறு இறக்கைகளை கொண்டு சிபிரளை இப்பலாம் அவர்கள் வருவார்கள் அவர்களுடைய இருக்கையிலே அமர்ந்தவராக மதியனத்து மண்மை நோக்கி பறந்து விடலாம் அல்லது மலைகளுக்கு சொந்தமான மக்காவிலே இருந்து எண்ணெய் தூக்கி மதீனாவிலே இறக்கி வைத்து விடுவார்கள் என்று நபியவர்கள் பகல் கனவு காணவில்லை நபியவர்கள் கற்பனை உலகிலே மிதக்கவில்லை மாற்றமாக அல்லாஹுடைய கட்டளை வந்திருக்கிறது இந்த பிரயாணத்தை மீட்பதற்கான தருணம் வந்திருக்கிறது என்று நபியவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதன் பின்னால் இந்த பிரயாணத்துக்கு கண்ணால் முடிந்த தற்காப்பு நடவடிக்கைகளை தன்னால் முடிந்த முன்னாயத்தங்களை பௌதிக காரணிகளை நவியவர்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் கண்ணியமான அல்லாஹுடைய கட்டளை வந்திருக்கிறதே அல்லாஹுடைய கண்காணிப்பிலே இந்த பிரயாணத்தை மேற்கொள்ள இருக்கிறேன் அல்லாஹுடைய உதவி எனக்கு இருக்கும் என்று அச்சைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக நவியவர்கள் இருந்தார்கள் சமக்குள் கொண்டவர்களாக இருந்தார்கள் எசைன் கொண்டவர்களாக இருந்தார்கள் அதிலே எந்த விதமான கிடையாது இந்த அல்லாவுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது என்னுடைய பாதுகாப்பை அல்லாஹ் உத்தரவாதப்படுத்தி இருக்கிறார் எந்த பிரச்சனையும் எனக்கு ஏற்படாது அல்லாஹுடைய கண்காணிப்பு எனக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை உடையவர்களாக அந்த எசையுடையவர்களாக தவக்குள் உடையவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள் அதே நேரத்திலே தன்னால் முடிந்த தற்காப்பு நடவடிக்கைகளையும் இந்த பிரயாணத்திற்காக நபி அவர்கள் மேற்கொள்கிறார்கள் கண்ணியமானவர்கள அந்த வகையில் இந்த பிரயாணத்திற்காக நபியவர்கள் எப்படி எல்லாம் திட்டங்களை தீட்டுகிறார்கள் இந்த பிரயாணத்தை எப்படி எல்லாம் வடிவமைக்கிறார்கள் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து வருடங்கள் முன்னால் செல்ல வேண்டும் அதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் செல்ல வேண்டும் இந்த பிரயாணத்தை நபியவர்கள் எப்படி திட்டமிடுகிறார்கள் எப்படி தீர்மானிக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நபியவர்களுக்கு ஐம்பத்தி ஓராம் வயதிலே மக்கமா நகரிலே மினாவுடைய பள்ளத்தாக்கிலே நள்ளிரவு நேரத்திலே நபியவர்கள் போகிறார்கள் மதீனாவிலே இருந்து அஞ்சுக்காக வந்திருந்த ஆறு வாலிபர்களை நபியவர்கள் சந்திக்கிறார்கள் அந்த ஆறு வால்வர்களுக்கும் ஏகத்துவத்தின் பால் நவியவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள் அல்லாஹை விளங்க வைக்கிறார்கள் நான் இறை தூதுவன் என்ற உண்மையை அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள் அந்த ஆறு வால்வர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் கடமையை முடித்த மதீனாவுக்கு சென்று விடுகிறார்கள் அந்த ஆறு வால்வர்களும் இந்த நவியை பற்றி அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் மதினாவுடைய ஒவ்வொரு வீட்டுக்கு உள்ளேயும் இந்த நபியுடைய பெயர் உத்தடைக்கப்பட ஆரம்பிக்கிறது இப்படி ஒரு நபி வந்திருக்கிறார் ஒரு தூதுவர் முழுவதும் பரவ ஆரம்பிக்கிறது இதற்கு அடுத்த வருடம் நபி அவர்களுடைய ஐந்தத்து இரண்டாம் வருடம் நபித்துவம் கிடைத்து பன்னிரண்டாம் வருடம் அதே மீனாவுடைய பள்ளத்தாக்கு அதே நள்ளிரவு நேரம் அந்த மதீனாவிட இருந்து பன்னிரண்டு தலைவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தை விளங்கியவர்களாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அந்த இடத்திலே நவியவர்களே சந்திக்கிறார்கள் நவியவர்கள் பேச்சுவார்த்தை நடாத்துகிறார்கள் அவர்கள் ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கிறார்கள் மார்க்கத்தை பற்றி எங்களை அழைக்கக்கூடியவர்களாக இருப்போம் எங்களுடைய கூத்திரங்களுக்கு நாங்கள் உங்களை பற்றி எட்டி வைப்போம் என்ற உடன்படிக்கை அந்த இடத்திலே மேற்கொள்ளப்படுகிறது இஸ்லாமிய வரலாற்றினே ஊழா என்று இதனை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானே இந்த உடன்படிக்கை முடிந்த பின்னால் அந்த பன்னிரண்டு தலைவர்களோடு இஸ்லாமிய வரலாற்றின் முதல் தூதுவர் அவர்களை நபியவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுப்பதற்கான இஸ்லாமிய வரலாற்றின் முதல் தூதுவராக மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அவர்கள் மதீனாவிலே சென்று அசாதிபின் ஜுராரா என்ற நபி தோழருடைய அந்த சஹாபியுடைய வீட்டிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவருடைய வீட்டிலே இருந்து மார்க்கத்தை பலத்திக் கொண்டிருக்கிறார் கண்ணியமானவர்களே இதற்கு அடுத்த வருடமாக நவியவர்களுடைய மூன்றாம் வருடம் கிடைத்து பதிமூன்றாம் வருடம் அதே மக்காவுடைய நகரம் அதே மீனாவுடைய பள்ளச்சாட்டி அதே நள்ளிரவு நேரம் மதீனா வரை இருந்து எழுபத்தி கடமைக்காக மக்காவுக்கு வந்திருக்கிறார்கள் யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவு நேரத்திலே நம்பியவர்கள் அவர்களே சந்திக்கிறார்கள் அவர்களோடு உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இப்பொழுது மத்திய அரசு மக்கள் சொல்கிறார்கள் இந்த மக்காவிலே நீங்கள் மறைந்து ஒளிந்து கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது எளுடைய மதீனாவுக்கு நீங்கள் வந்துவிடுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் உங்களுக்கு செய்து தருகிறோம் உங்களுக்கான அடைக்கலத்தை நாங்கள் தருகிறோம் மதீனாவுக்கு உள்ளே பாதுகாப்பாக நீங்கள் வாழலாம் உங்களுடைய உயிர்களுக்கோ உடலைகளுக்கோ மார்க்கத்திற்கோ எந்த பாதிப்பும் ஏற்பட்டு உங்களை நாங்கள் பாதுகாக்க தயாராக இருக்கிறோம் என்று அந்த முஸ்லீம்கள் நபி அவர்களிடத்திலே வாக்குறுதி அளிக்கிறார்கள் அந்த நேரத்திலே சானியா என்ற உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது கண்ணியமான இதற்கு பின்னால் மூன்று வருடங்களுடைய தொடர் முயற்சி நடக்கிறது மூன்று வருடங்களாக அந்த மதீனாவுடைய சூழலை நபி அவர்கள் சீரமைக்கிறார்கள் அந்த மதீனாவுடைய மண்ணை நோக்கி நான் பிரயாணம் மேற்கொள்ள இருக்கிறேன் என்பதற்காக அந்த திசையை நபியவர்கள் இவைகளுக்கு பின்னால் அந்த மதீனத்து நகரை நோக்கி பிரயாணம் மேற்கொள்ளலாம் என்று அல்லாஹிடத்திலே இருந்து நபியவர்களுக்கு அனுமதி வருகிறது இந்த அனுமதி வந்ததன் பின்னால் இப்பொழுது நவியவர்கள் பிரயாணத்தை திட்டமிட வேண்டும் இந்த பிரயாணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவரது அபூக்கருடைய செல்கிறார்கள் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு மதீனாவை நோக்கி செல்லலாம் பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய அனுமதி வந்ததன் பின்னால் நபி அவர்கள் பகிரங்கமாக அந்த மதீனாவுடைய சூழலை பாதுகாப்பாக அமைத்ததன் பின்னால் அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மேற்கொண்டதன் பின்னால் முஸ்லீம்களுக்கு செல்லலாம் என்று நவியவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள் அதற்கு அபூபக்கர் அவர்கள் வருகிறார்கள் யாரும் சொல்லலாம் சொல்லம் நான் மக்களிலே இருந்து மதியாவுக்கு செல்ல வேண்டும் இதரத்துடைய பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும் நவியவர்கள் சொல்கிறார்கள் அபூபக்கர் அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் தாமதித்து காத்திருங்கள் உடனே அவர்களை விளங்கிக் கொள்கிறார்கள் உங்களோடு அழைத்து செல்வதற்காக என்னை நீங்கள் காத்திருக்கும்படி சொல்கிறீர்கள் தோழனாக நீங்கள் எனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களை காத்திருக்க சொல்கிறேன் அவரது அபூபக்கரவர்கள் தன்னுடைய பிரயாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நவியவர்களோடு போவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே இப்படியாக தன்னுடைய பிரயாணத்தை இந்த தினத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததன் பின்னால் அந்த தினத்திலே நவியவர்கள் நண்பகல் நேரத்திலே சூரியன் கூடிய பகல் நேரத்திலே அவரது அபூபக்கருடைய வீட்டுக்கு நவியவர்கள் செல்கிறார்கள் இருவரும் உட்கார்ந்து பிரயாணத்தை திட்டமிடுகிறார்கள் பிரயாணத்தை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் எந்த நேரத்திலே ஆரம்பிக்கலாம் எந்த திசையிலே பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் எந்த பாதையில் போகலாம் எந்த வாகனத்திலே செல்லலாம் யாரை வழிகாட்சியாக எடுத்துக் பிரயாணத்தை திட்டமிடுகிறார்கள் அந்த பிரயாணத்திற்கான கட்டிடமான திட்டமிடல் அங்கே இயற்றப்படுகிறது அந்த பேச்சுவார்த்தை முடிந்ததன் பின்னால் ரசூலுல்லா சில மன்னர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள் அந்த நாளுடைய நள்ளிரவு நேரத்திலே நடுநீசு நேரத்திலே பிரயாணம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் நபி அவர்கள் வீட்டுக்கு வந்தவர்கள் தன்னுடைய வழக்கமான நடவடிக்கைகளில் அன்றாட நடவடிக்கைகளில் எந்த விதமான மாற்றங்களையும் காட்டிக் கொள்ளவில்லை நாங்கள் இந்த நள்ளிரவு நேரத்திலே ஒரு தூரமான பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பகல் நேரத்தில் இருந்து எங்களுக்கு டென்ஷன் ஆரம்பித்து விடும் நாங்கள் இறங்குவோம் பிரயாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்வோம் வாகனங்களை நாங்கள் முன்னாயிரத்தில் செய்வோம் பிரயாணத்துக்கான உடைகளை தயார் செய்வோம் நவியவர்கள் எந்த விதமான பதட்டத்தையும் முகத்திலே காட்டிக் கொள்ளவில்லை தடுமாற்றத்தையும் தன்னுடைய நடவடிக்கையில் காட்டிக் கொள்ளவில்லை முன்னால் மக்களவிலே எப்படி நாட்களை கழித்தார்களோ அதே போன்று தன்னுடைய டைம் டேபிளை நவியவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பழமையாக இசாவுடைய தொழுகையை நபியவர்கள் தொழுவார்கள் இசாவுடைய தொழுகையை ஆரம்ப நேரத்திலே தொழுதன் பின்னால் தூங்கிவிடுவார்கள் நள்ளிரவு நேரத்திலே எழும்பி சகஜத்துடைய தொழுகைக்காக வருவார்கள் நவியவர்களுடைய வணக்கமான நடவடிக்கை இப்படித்தான் இருந்தது இசைய பிரயாணம் மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த இரவிலும் நவியவர்கள் இப்படியே நடந்து கொள்கிறார்கள் காரணம் என்னவென்றால் வலமைக்கு மாற்றமாக நான் நடந்து கொள்கிறேன் என்பதனை காவிர்கள் கண்டுகொள்வார்களாக இருந்தால் காவிர்கள் உஷாராகி விடுவார்கள் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் இந்த முகமது உடையாலை வணக்கத்திலே மாற்றம் தென்படுகிறது என்னமோ ஒன்று நடக்க போகிறது என்று அவர்கள் உஷாராகி விடுவார்கள் என்பதற்காக தன்னுடைய அனுகார நடவடிக்கைகளில் எந்த விதமான மாற்றத்தையும் நம்பி அவர்கள் வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை வடமை போன்ற இசாவுடைய தொழுகைக்கு பின்னால் தூங்கி விடுகிறார்கள் நந்தினத்திலே தகச்சத்துடைய தொழுகைக்காக செல்கிறார்கள் தொழுகையை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு வருகிறார்கள் அதற்கு பின்னால் பிரயாணம் ஆரம்பிக்கப்படுகிறது கண்ணியமானவர்களே இப்பொழுதுவாஹர்கள் வீட்டிலே இருந்து வெளிப்பட்டு விடுகிறார்கள் மதியனாவை நோக்கி பிரயாணம் மேற்கொள்ளப்படுகிறது நாங்கள் புவியியல் ரீதியாக பார்ப்போமாக இருந்தால் மக்காவுடைய வடக்கு பகுதியிலே மக்காவுடைய நோய் மதியா என்ற நகரம் அமைந்திருக்கிறது என்றாலும் மக்காவிலே இருந்து வெளிப்பட்ட நதியவர்கள் வடக்கு திசையை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பிக்கவில்லை அந்த மக்காவுக்கு எதிர் திசையான எமனுடைய திசையை நோக்கி நதியவர்கள் செட்டுப்பக்கமாக பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள் அந்த மக்காவுடைய நகரத்திலே இருந்து வடக்கு திசையிலே அந்த மதியநா நகரம் இருக்கிறது நவியவர்கள் மக்காவிலே இருந்து பிரயாணத்தை மேற்கொண்டு செல்கிறார்கள் மக்காவிலே இருந்து கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் தொலைவிலே தௌர் என்ற ஒரு குகை அமைந்திருக்கிறது அந்த குகையை நோக்கி நவியவர்கள் பிரயாணப் போகிறார்கள் காரணம் என்னவென்றால் காவிரிகளை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக காவிரும்கமது மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு தான் பிரயாணத்தை ஆரம்பிப்பார் எனவே மக்காவிலே முகமதை காணவில்லை என்றால் சன்னல்லாஹ் உரையசல்லம் அந்த காவிர்கள் உடனடியாக என்ன செய்வார்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு செல்லும் பாதைகளில் அவர்கள் தேட ஆரம்பிப்பார்கள் அகப்பட்டு விடுவோம் என்ற காரணத்தினால் நவியவர்கள் மக்காவிலே இருந்து மதினாவை நோக்கி செல்லக்கூடிய வடக்கு திசையிலே பிரயாணத்தை ஆரம்பிக்கவில்லை எதிர் திசையிலே நவியவர்கள் ஒப்போசிட் சைடிலே சௌர்பக்கமாக பிரயாணத்தை மேற்கொண்டு நாலு கிலோமீட்டர் தொலைவுக்கு நவியவர்களும் அதற்கு அகூபக்கரவர்களும் கால்நடையாக செல்கிறார்கள் நடந்து செல்கிறார்கள் நான்கு கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் சென்று அந்த சௌர் என்ற குகியிலே மூன்று இரவுகளை மூன்று நாட்களை கழிக்கிறார்கள் வர்களே இந்த மூன்று நாட்களுக்கும் தேவையான உணவுக்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த மூன்று நாட்களையும் திட்டம் இதற்கான பிளானிங் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது இரவு நேரத்திலே நபியவர்களும் அதனது அபூபக்ரவர்களும் அந்தத்கையிலே தங்கியிருப்பார்கள் இசாவுடைய நேரம் வந்ததோடு அவரது அபூபக்ரவர்களுடைய மகன் அப்துல்லாஹிபுல் அபிபக்கர் என்று அந்த நபி தோழர் அவர்கள் பகல் நேரம் முழுக்க மக்களவிலே நடமாடிக்கொண்டிருப்பார் மக்களவிலே எந்தெந்த இடங்களில் எந்தெந்த சந்திகளில் எல்லாம் அந்த நபி அவர்களை பற்றியும் அபுபக்கர் அவர்களை பற்றியும் மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் காவிர்கள் என்ன பேசிக் என்று உளவு வேலை பார்ப்பதற்காக ஒரு இஸ்பயாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அப்துல்லாஹிபின் அபிபக்கர் மக்களிலே பகல் நேரத்தை இரவுடைய நேரம் வருகிறது சூரியன் மறைகிறது இசாவுடைய நேரம் வரும் பொழுது அந்த அப்துல் நாஹிப் நபிபர்கல் அந்த மத்த மாநகரிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த சௌர் புகையை நோக்கி அவர் நடையாக செல்வார் இரவு முழுக்க நபியவர்களோடு மக்காவிலே மனிதர்கள் காவிர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி திட்டம் தீட்டுகிறார்கள் என்ன ஐடியாவிலே இருக்கிறார்கள் நவியவர்களுக்கு எடுத்து சொல்வார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் செய்தியை எல்லாம் அவர்கள் எடுத்து சொல்வார்கள் அந்த இரவை நவியவர்களோடு கணித்து அந்த குகையிலே கழித்து பகருடைய நேரத்திலே சுகவுடைய நேரம் முன்னால் அந்த சௌறு குகையிலே இருந்து நடையாக மக்காவுக்கு வந்து காலை நேரத்தை அடையும் பொழுது அப்துல்லாஹி அபிபக்கர் மக்காவிலே இருப்பார் காதிர்கள் யாருக்கும் தெரியாது அடுத்த நாள் பகலும் மக்காவிலே உளவு வேலை பார்ப்பார் அடுத்த நாள் செய்திகளை கொண்டு போவார் கண்யார்களே உணவுக்கான என் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது அவர்களுடைய அடிமை என்ற அடிமை ஒருவர் இருந்தார் மறைந்த பின்னால் உங்களுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இந்த தௌறு புகைப்பக்கமாக நீங்கள் வர வேண்டும் நீங்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வந்தால் அந்த ஆட்டுடைய பாலின் மூலமாக எங்களுடைய உணவு தேவையை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வோம் அந்த நாங்கள் போட்டிக் கொள்வோம் அதுக்கு பின்னால் அப்துல்லாஹின் அமீபர்கள் நேரத்திலே அந்த புகையிலிருந்து மக்காவுக்கு வருவாரல்லவா வந்தவருடைய கால அடையாளங்கள் அந்த பாலை வட மண்ணிலே பதிஞ்சிருக்கும் இந்த திசையிலே ஒரு காவிர்கள்ிப் அபிபர்கள் அவர்கள் மக்காவில இருந்து சௌர்குகைக்கு வந்ததன் பின்னால் நீங்கள் ஆடுகளை அதே பாதையில் ஓட்டி வர வேண்டும் ஆடுகளுடைய காலடியின் மூலமாக மனிதனுடைய காலடி மறைக்கப்பட்டு விடும் அப்துல்வாஹிப் குழையிலிருந்து மக்காவுக்கு வந்ததும் நீங்கள் ஆட்டு மந்தைகளை மறுபடியும் காலடி தடங்கள் அந்த ஆட்டு மந்தையுடைய காலடி தடத்தின் மூலமாக அழிக்கப்பட்டுவிடும் மனிதன் நடந்து சென்றிருக்கிறான் என்பதற்கான அடையாளம் இல்லாமல் போய்விடும் ரபிபர்கர் திட்டமிட்டிருக்கிறார்கள் இப்படியாக மூன்று இரவுகளை அந்த குகையிலே கழிக்கிறார்கள் இப்பொழுது மேற்கொள்ள வேண்டும் என்ன ஏற்பாடு இருக்கிறது அவரது அபூபக்ரவர்களும் அந்த மக்காவில இருந்து சோர்குகைக்கு போவதற்கு முன்னால் இரண்டு ஒட்டகங்களை இரண்டு வாகனங்களை வாங்கி அப்துல்லாஹிபின் உரையை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காவிரி இருந்தார் அந்த காவிரி ஒப்படைத்தார்கள் திகதி மூன்று இரவுகளுக்கு பின்னால் இந்த நேரத்திலே இந்த குகையிலே நாங்கள் காத்திருப்போம் இந்த இரண்டு ஒட்டங்களையும் நீ எடுத்துக்கொண்டு அந்த குகைக்கு வர வேண்டும் அங்கிருந்து நாங்கள் பிரயாணத்தை மேற்கொள்வோம் இந்த அப்துல்லாஹிமின் உரையத்தைச் சென்ற காவிரி நபி அவர்கள் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் கவி அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள் இந்த பிரயாணத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் எங்களுடைய பிரயாணம் இருக்கக்கூடாது பொதுவாக மக்கள் செல்லக்கூடிய அந்த ரூட்டிலே எங்களுடைய இந்த பிரயாணம் இருக்கக்கூடாது இதற்கு முன்னால் உலக வரலாற்றிலே அரேபியாவுடைய வரலாற்றிலே எந்த மனித பாதமும் படியாத அந்த பாதையிலே எங்களுடைய பிரயாணம் அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் காபிர்கள் கண்டுபொள்ள மாட்டார்கள் அந்த சொல்லப்படக்கூடிய அயபிய ஜீவு தட்டத்தில் எல்லா பாதைகளையும் எல்லா பிரதான பாதைகளையும் எல்லா சிறிய பாதைகளையும் குறுக்கு வழிகளையும் அறிந்த ஒரு எக்ஸ்பர்டாக அப்துல் உரைப்பை சென்ற அந்த காபே இருந்தார் அவன் அந்த துறையிலே அந்த பீல்டிலே ஒரு ஜீனியர் காணப்பட்டான் இரவிரசோட உல்லாஹி சல்லா சில வந்தவர்கள் இந்த பிரயாணத்திலே முன்னால் மனிதர்கள் பிரயாணம் செய்யாத அந்த பாதைகளிலே அந்த பொறுப்பு வழிகளிலே பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றார் உதவி எனக்கு தேவைப்படுகிறது என்று கூலிக்கு அமர்த்திக் கொள்கிறார்கள் அவனிடத்தில் இரண்டு ஒத்தகங்களை கொடுத்து நம்பிக்கையான ஒருவனாக இருந்தார் அவனுக்கு சொல்லி வைத்தார்கள் மூன்று இரவுகளுக்கு பின்னால் அந்த குகையை நோக்கி நீ வர வேண்டும் அந்த வகையில் அவன் என்ன செய்கிறான் அந்த ஒத்தகங்களோடு அந்த குகையை நோக்கி அவன் வருகிறான் இப்படினவர்களும் அந்த குகையில இருந்து கொண்டிருக்கும் பொழுது காவிரிகள் நோக்கி அவர்கள் வந்து விடுகிறார்கள் அந்த காவிர்கள் மக்காவிலே அப்துல் சாஹிபின் உரையசை போன்று இன்னும் பல தேர்ச்சியானவர்கள் காணப்பட்டார்கள் அவர்களுடைய உதவியின் மூலமாக இந்த சௌர் என்ற குகையுடைய அடிவாரத்திற்கு அந்த காவிர்கள் வந்து அந்த குகையில் நேர அவர்கள் ஏறுகிறார்கள் தேதல் வேட்டை நடக்கிறது அவரு அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த காவிரிகளில் ஒருவன் தன்னுடைய பாதத்தை பார்ப்பதற்காக தலையை தாழ்த்துவானாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய குகையின் ஓட்டையின் மூலமாக எங்களை கண்டுகொள்வான் அல்லவா என்று தன்னுடைய பயத்தை அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள் கவலைப்பட வேண்டாம் மகனாம் அல்லா எங்களோடு என்று சொல்கிறார் கண்ணியமான நாங்கள் யோசிக்க வேண்டும் இந்த ஹிஜனத்துடைய பிரயாணத்தை நபி அவர்கள் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் எந்த விதமான தயாரிப்புகளும் இல்லாமல் எந்த விதமான இல்லாமல் திடீரென்று ஆரம்பித்து நடுத்தர்ல நின்று கொண்டு தவக்குள் என்ற பெயரிலே அல்லாஹ் எங்களோடு இருப்பார் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை மாத்திரமாக கண்ணால் முடிந்த தற்காப்பு நடவடிக்கைகளை எல்லாம் முன்னேற்பாடுகளை எல்லாம் பௌதிகாரிகளை எல்லாம் முடிந்த மேற்கொள்கிறார்கள் இதற்கு பின்னால் சொல்கிறார்கள் இருக்கிறார் கண்ணியமானவர்களே இதுதான் திட்டமிடல் என்ற பாடமாக இருக்கிறது இந்த பாடத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன நாங்கள் உலகில் ஒவ்வொரு துறைகளில் நாங்கள் ஈடுபட்டவர்களாக இருக்கிறோம் ஆன்மீக துறையாக இருக்கலாம் பணியாக இருக்கலாம் எங்களுடைய கல்வித்துறையாக இருக்கலாம் பொருளாதார துறையாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நாங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் நாங்கள் கால்பதிக்க வேண்டும் என்றால் மேம்பாடு காண வேண்டும் என்றால் இந்த இரண்டு அடிப்படைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் முதலாவது நம்பிக்கை நாங்கள் எங்களுடைய ஆற்றல் மூலமாக எங்களுடைய ஆளுமையின் மூலமாக இந்த பிஹெச்டி என்னுடைய துறையின் மூலமாக துறையில் நான் பிஹெச்டி முடித்திருக்கிறேன் என்னுடைய இந்த ஸ்கில்ஸ் நிறைய இருக்கின்றன இவைகளின் மூலமாக எனக்கு முன்னேற்றம் அடையலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டாம் அல்லாருடைய உதவியின் மூலமாக அண்ணாவுடைய பாதுகாப்பின் மூலமாக அண்ணாவுடைய தோக்கியத்தின் மூலமாக எனக்கு வெற்றியடையலாம் என்ற தவக்குள் உடையவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹின் மீது அசைக்க முடியாத உறுதியான தவக்கு உள்ளவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றுடைய பாடத்தை இசிரத்தினுடைய பிரயாணம் எங்களுக்கு பாடமாக போதித்துக் கொண்டிருக்கிறது இது முதலாவது விடயம் இரண்டாவது என்னவென்றால் நாங்கள் அல்லாஹின் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாஹியின் மூலமாக இந்த துறையிலே என்னால் முன்னேற்றம் அடையலாம் அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய உதவி எனக்கு இல்லை என்றால் நான் இந்த வியாபாரத்திலே நஷ்டம் விடுவேன் இந்த துறையில் தோற்கடிக்கப்பட்டு விடுவேன் என்னால் முன்னேற்றம் அடைய முடியாது அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நான் முன்னேற்றம் அடைவதாக இருந்தால் மேம்பாடு காணுவதாக இருந்தால் வளர்ச்சி அடைவதாக இருந்தால் அது என்னுடைய திறமையின் மூலமாக அல்ல என்னுடைய ஆற்றலின் மூலமாக அல்ல என்னுடைய ஆளுமையின் மூலமாக அல்ல அல்லாஹுடைய உதவியின் மூலம் என்ற சிதமான நம்பிக்கையுடையவர்களாக ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னை ஆக்கிக்கொள்ள வேண்டும் இது முதலாவது பாடம் இரண்டாவது என்னவென்றால் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் முத்தாள்தனமாக இருந்துவிடக் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பகல் கனவு கண்டவர்களாக அல்லாவுடைய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அல்லாஹ் சாதித்து காண்பித்து விடுவார் என்று நீங்கள் சோர்ந்து அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டதன் பின்னால் அதற்கான அனைத்து விதமான முன்னாத்தங்களையும் தற்காப்பு நடவடிக்கைகளையும் திட்டமிடலையும் மேற்கொள்ள வேண்டும் என்று பிரயாணம் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களையும் முதலாவது அச்சைக்க முடியாத நம்பிக்கை இரண்டாவதாக நாங்கள் ஈடுபடும் பொழுது எங்களுடைய தரமான திட்டமிடல் இந்த இரண்டு அம்சங்களும் நாங்கள் ஈடுபடக்கூடிய எந்தெந்த துறைகளில் இந்த இரண்டையும் நாங்கள் கடைபிடித்து நடப்போமாக இருந்தால் அந்த துறையில் எங்களுக்கு முன்னேற்றம் அடையலாம் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணியாக இருக்கலாம் அல்லது உலகத்தோடு சம்பந்தப்பட்ட எங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம் கொடுக்கல் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் கண்ணியமானவர்களே பிள்ளைகளுடைய கல்வித்துறையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டு அம்சங்களும் காணப்படுவாக இருந்தால் சிதமான நம்பிக்கை தரமான திட்டமிடல் இந்த இரண்டும் இருக்கும் அந்த துறையில் முன்னேற்றம் அடையலாம் கண்ணியமானவர்களே ஈடுபடக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் குடும்ப வாழ்க்கையை நாம் எப்படி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைப்படி எப்படி குடும்ப வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதனை நாங்கள் திட்டமிட வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளின் கல்வியாக இருக்கலாம் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி புராணை கொடுக்கலாம் எப்படி ஒழுக்கத்தை கொடுக்கலாம் கலாச்சார உடைய பிள்ளைகளாக எப்படி அவர்களை வளர்க்கலாம் எந்த பாடசாலையில் படிக்க வைக்கலாம் அவர்களை ஒழுக்க உள்ள பிள்ளைகளாக மார்க்கத்தை பின்பற்றும் பிள்ளைகளாக எப்படி வளர்க்கலாம் கண்ணி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திட்டமிட வேண்டும் எமது வியாபாரமாக இருக்கலாம் வியாபாரத்தை நாங்கள் திட்டமிட வேண்டும் கண்ணியமானவர்களே இப்படி ஒவ்வொரு துறையில் இந்த இரண்டு அம்சங்களையும் இரண்டு அடிப்படைகளையும் கடைபிடித்து நாங்கள் நடப்போமாக இருந்தால் அந்த துறையில் எங்களுக்கு கொடி கட்டி பறக்கலாம் என்பதை எமது மார்க்கம் பிரயாணத்தின் மூலமாக அரையமன் அவர்கள் எங்களுக்கு சாதித்து காட்டியிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே எமது மார்க்கம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்து கோணங்களையும் இந்த மார்க்கம் தொட்டு பேசிக்கொண்டிருக்கிறது எமது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் கனியமானவர்களே இந்த உலகத்திலே நிறைய கோர்சுகள் காணப்படுகின்றன மேனேஜ்மெண்ட் முகாமைத்துவம் என்ற பெயரிலே பிளானிங் திட்டமிடல் என்ற பெயரிலே தனித்தனி பயிற்சி நெறிகள் மேற்கொள்ளப்படுகின்றன கண்ணியமானவர்களே ஆங்கிலேயர்கள் எங்களுக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி திட்டமிட வேண்டும் எப்படி முக மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்நியர்கள் சொல்லித் தருகிறார்கள் கண்ணியமானவர்களே எமது நவியவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆழமாக படிப்போமாக இருந்தால் அதிலே இருக்கிறது மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் சீனாவிலே காணப்படுகிறது மிகப்பெரிய பிளானிங் நவியவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால்வர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மேற்கொண்ட எந்த யுத்தத்தையும் இந்த இரண்டு அம்சங்களும் இல்லாமல் மேற்கொண்டதே கிடையாது அது பதில் யுத்தமாக இருக்கலாம் கடைசியாக அந்த பாய்வுடைய புனையினுடைய அந்த யுத்தமாக இருக்கலாம் நவியவர்கள் மேற்கொண்ட எல்லா யுத்தங்களிலும் எல்லா படையெடுப்புகளிலும் இந்த இரண்டு அம்சங்களும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கின்றன திடமான நம்பிக்கை தரமான திட்டமிடல் ஒரு சமூகத்தை உருவாக்கி காட்டினார்கள் எமது வாழ்க்கையிலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் அந்நியர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வெள்ளைக்காரனு போன்றவர்கள் எங்களிலே சில முஸ்லிம்கள் பெருமையாக சொல்வார்கள் நான் வெள்ளைக்காரனையே போன்றவன் நேரத்திற்கு வேலை செய்யக்கூடியவன் என்னிடத்திலே டைம் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியமானதாக இருக்கிறது நேர முகாமைத்துவம் கண்ணியமானவர்களே வெள்ளை போல அல்ல என்னுடைய நவியவர்களை போல நான் நேரத்தை பேணக்கூடியவன் வெள்ளை காரனை போன்று நான் முகாமைத்துவம் செய்யக்கூடியவன் அல்ல என்னுடைய நவியவர்களை போன்று நான் மனேஜ்மெண்ட் செய்யக்கூடியவன் வெள்ளைக்காரனையோன்று நான் திட்டமிடக் கூடியவன் அல்ல எங்களுடைய நவியவர்களை போன்று நான் திட்டமிட்டு செயல்படக்கூடியவன் கண்ணி மாணவர்களே அந்நியர்களிடத்திலே யூத கிருத்தவர்களிடத்திலே பிச்சை கேட்கும் அளவுக்கு கேவலமான நிலைமையில் எங்களுடைய நவியவர்கள் எங்களை விட்டு செல்லவில்லை ஆன்மீகத்தை மாத்திரம் எமது மாற்றம் காட்டுகிறது தொழுகையை மாத்திரம் உங்களுடைய மாற்றம் உங்களுக்கு சொல்லி தருகிறது உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய அரசியலையும் அந்த கொடுக்கல் அந்யர்களிட படித்துக் கொள்ளுங்கள் கிருஷ்ணவர்களிடத்திலே படித்துக் கொள்ளுங்கள் என்று எமது மார்க்கம் எமது நபி அவர்கள் எங்களை கைவிட்டு விடவில்லை வாழ்க்கையில் எந்த துறையாக இருக்கலாம் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் பின்பற்றுவதற்கான அனைத்து வழிகாட்டுதல்களும் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றன அந்நியர்களிடத்திலே கையேந்த ஒரு நிலமைக்கு அந்நியர்களிடத்திலே பித்தை கேட்கக்கூடிய அளவுக்கு கேவலமாக எமது நபி அவர்கள் செல்லவில்லை கண்ணிய மாணவர்களே எனவே நாங்கள் ஈடுபடக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறைகளில் இந்த இரண்டு அம்சங்களும் அது மட்டுமல்ல நாங்கள் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு துறையிலும் இஸ்லாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த துறையில் எப்படி ஈடுபட வேண்டும் என்ற இஸ்லாம் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறதோ அந்த இஸ்லாத்துடைய கைடன்ஸ் அந்த வழிகாட்டுதல்கள் இவைகளை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் கணியமானவர்களே திடமான நம்பிக்கையோடும் தரமான திட்டமிடலோடும் மார்க்கத்துக்கு முரணில் எங்களால் ஈடுபட முடியாது மார்க்கத்துக்கு முரணான முறைகளில் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் அந்த துறையில் ஈடுபடக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் தரம் உயர்த்தி வேண்டும் எனவே அல்லாஹ் சுபாத்தா இந்த முகமுடைய சங்கி நிக்க இந்த மாதத்திலே இந்த பிரயாணத்தின் மூலம் மேற்கொண்ட படிப்பினைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றவர்களாக யாழ்லான் எங்களை அபூல் செய்த இந்த உலகத்திலே முஸ்லீம்கள் தலையிலிருந்து வாழ்வதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் யாழ்லா எங்களுக்கு செய்தருள்வாயாக இந்த உலகத்திலே நபியவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கை முறைகளை எமது வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக யாழ்லா எங்களை ஏற்ற நல்வாயாக ஆமீன் ஆமீன் யாரத்தல் அதில் Lahira Alalami. Tomo lectures with it slhub.com